நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் உயர் திரு சீனிவாசன் ஐயா அவர்கள் நற்றினை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சீனிவாசனின் சிறம் தாழ்ந்த வணக்கம் எல்லாம் வல்ல இறைவன் சோபரமானினுடைய திருவடிகளை போற்றி பரவி எனது மனம் மொழி மேகலால் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய தினம் நாம் அனைவரும் சிந்திக்க இருப்பது திருச்செட்காட்டாங்குடி என்ற ஸ்தலத்தின் மிக பெரிய அருந்தொண்டாற்றி இறைவனடி சேர்ந்த சிறுதொண்டர் என்ற நாயனாரினுடைய புராணத்தை படிக்க இருக்கின்றோம் மிகவும் அற்புத வளம் விளங்கும் சோழ ஒரு பகுதியில் கணபதீஸ்வரம் என்று வரலாற்று காலங்களில் அழைக்கப்பெற்ற இந்த திருச்செங்காட்டாங்குடி இந்த நகரத்திலே மிக அற்புதமான உத்திராபதீஸ்வரர் கோவில் அமைய உத்திராபதி ஈஸ்வரர் என்ற இந்த திருநாமத்திலேயே சிவபெருமான் இங்கு எழுந்தருளி இந்த வரலாற்றை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் சோழ வளநாட்டினுடைய இந்த மாமாத்திரர் என்ற மரபில் பிறந்த பரஞ்சோதியார் என்பவரே பின்னர் காலத்தில் சிறு என்று அழைக்கப்பட்டார் காரணம் பல்வேறு வித்தைகளில் போர்குணங்களில் மன்னருக்கே ஈடுகொடுக்கும் அளவிற்கு மிக உயர்ந்து வில்வித்தை வாழ்வித்தை சேனைப்படைகள் யானைப்படைகள் போன்றவற்றை நிர்வகித்தல் என்ற எல்லா திறமைகளையும் பெற்ற இந்த பரஞ்சோதியார் எல்லா திறமைகளையும் கொண்டு செருக்குற்றார் இல்லை கர்வமும் கொண்டவரில்லை மாறாக இவையெல்லாம் இறை பற்றோடு நாம் சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய பயன்படுத்தக்கூடியவனாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திண்ணமாக இருந்தார் அதன் அடிப்படையிலே இவர் உள்ளூரில் இருக்கும் சோழ நாட்டு மன்னருக்கு சேனாதிபதியாகவும் திகழ்ந்தார் எவ்வப்பெல்லாம் போர் வருகின்றதோ அப்போதெல்லாம் இவர் போரின் சேனை தளபதியாக இருந்து முன்னின்று அந்த போரை வெற்றி பெற செய்யும் மிகப்பெரிய சேவைகளை செய்து வந்தார் ஒருநாள் வாதாபி என்ற நாட்டினுடைய பல்லவ மன்னன் இந்த சோழ படையெடுக்கவே அவரை பின்முருகிது முதுகிற்று ஓடியது அளவிற்கு இவர் மிகப்பெரிய போர் ஆற்றலோடு அவரை எதிர்த்து போரிட்டு அவரை வெற்றி கொண்டார் ஆகவே இலக்கணமாக கணபதீஸ்வரம் கோவிலில் இன்றும் வாதாபி கணபதி என்ற ஒரு கணபதியை பிரதிஷ்டை செய்து அதன் வழிபட்டு வருகின்றார்கள் மேலும் அந்த மன்னரை புறமிதுகிட்டு ஓடச் செய்தாலும் அங்கு இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொற் பொன் பொருள் மாணிக்கம் வைரம் மரகதம் என்று அனைத்து விலைமதிப்பில்லா பொக்கிஷங்களையும் இந்த சோழ மன்னனனுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்தார் அவ்வாறு கொண்டு வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி உற்ற சோழ மன்னன் எங்களாலேயே அந்த வாதாபி பல்லவ மன்னனை வெல்ல முடியவில்லையே நீங்கள் ஒருவர் குதிரைப்படை கொண்டு எவ்வாறு இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றீர்கள் என்று கேட்க புடைசூழ இருந்த மன்னர்கள் அனைவரும் அமைச்சர்கள் அனைவரும் மன்னருக்கு எடுத்து கூறினார்கள் இவர் சாதாரண போர் போர் மட்டுமல்ல மாறாக தீவிர சிவசிந்தனை கொண்டவர் சிவனடியார்களுக்கு அமுது செய்யும் சிவபெருமானுடைய திருவடிகளை போற்றும் பல்வேறு சேவைகளை செய்து வரும் சிவனடியார் ஆவார் என்று சொன்னார்கள் உடனே மன்னன் மகிழ்ந்து இனி ஒரு காலம் நீங்கள் இதுபோன்ற சேவைகளை செய்யலாகாது நான் உங்களை வீணாக இந்த வேலைக்கு ஏவி விட்டேனே என்று வருந்தி பொண்ணும் பொருளும் நில கொடுத்து சிவனடி சென்று அங்கேயே இருந்து கணபதீஸ்வரம் மற்றும் அதை சுற்றியுள்ள சிவனடியார்களுக்கெல்லாம் நீங்கள் அமுது படைக்கும் உங்களுடைய தொழிலை செய்து வாருங்கள் இது போர் புரியும் தொழில் உங்களுக்கு அல்ல என்று அனுப்பி வைத்தார் அதை ஏற்றுக்கொண்டு அவரும் செல்வ செழிப்பில் மூழ்கி விடாமல் மேலும் சற்று அதிகமான அளவிலே சிவ தொண்டு புரிந்து வாழ்ந்து வரலாயினர் திருவன்காட்டு நங்கை என்ற ஒரு மங்கையை இவர் மனம் செய்து கொண்டார் மங்கையை மனம் செய்து கொண்ட பிறகு நல்ல நாளில் கோலும் நாளும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் ஒரு நன்னாளில் இவருக்கு குழந்தை பிறந்தது பிறந்த அந்த குழந்தை ஆண்மகவாக இருக்கவே சீராளத்தேவர் என்ற அந்த பெயரை இட்டு அந்த குழந்தைக்கு பத்து நாட்கள் செய்யும் சடங்குகள் அனைத்தையும் செய்து காப்பு அணிவிக்கப்பட்டு மூன்றாம் வருடம் நிறைவில் சிரசை முடியெடுத்து அவருக்கு நல்ல ஒரு பயிற்சியை வழங்கிட ஐந்தாம் வயதில் பள்ளிக்கூடத்திற்கும் அனுப்பினார்கள் மாறா சிவத்தொண்டில் இருக்கும் சிறு தொண்டரும் அவரது எல்லாலும் மிகவும் அற்புதமான சேவையை தொடர்ந்து செய்துவரலாயினர் அவருக்கும் ஒருநாள் சிவபெருமான் இந்த உலகிற்கு அவருடைய சேவையை எடுத்துக்காட்டாக எடுத்து காட்டுவதற்காக திருவிழம் கொண்டார் அதன் அடிப்படையிலே பைரவ சுவாமி வேஷம் அந்த வேடத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சிவபெருமான் தன்னுடைய பொற்பாதங்களில் அந்த திருச்செங்காட்டாங்குடியில் நடந்து இந்த சீராள தொண்டு சீராளனுடைய தந்தை திருவென்காட்டுநங்கை தாய் ஆகிய இருவரையும் சந்திப்பதற்காக அவர் குடிலுக்கு வந் மாளிகைக்கு வந்தார் மாளிகையில் ஏற்கனவே காலையிலிருந்து யாருமே திருவமுது செய்ய வரவில்லையே என்ற இயக்கத்தில் இருந்த சிறு தொண்டர் இன்றைய விரதம் எனக்கு கெட்டுவிடும் போல இருக்கிறதே நான் எப்படியாவது சி சிவனுடையார்களை எங்கிருந்தாலும் நான் அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன் வந்த பிறகே நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி கிளம்பினார் அந்த நேரத்தில் சிவபெருமான் உள்ளே வருகின்றார் மாளிகைக்கு வெளியே நின்று சிறுதொண்டரே சற்று வெளியே வாரும் உள்ளே இருக்கிறீர்களா என்று சிவபெருமானை குரல் எடுத்து கேட்க மாளிகையில் இருந்த வேலைக்கார பெண் சந்தன என்ற ஒரு பெண் வெளியே வந்து ஐயா ஏ யாரேனும் சிவபெருமானை தோல்லும் அடியார்கள் இந்த ஊரில் இருக்கின்றார்களா இன்றைய அமுது செய்வதற்கு அவர்களை அழைத்து வந்து உணவருந்து சொல்லிவிட்டு பிறகு தன் விரதம் முடிக்க வெளியே தேடி சென்றிருக்கின்றார்கள் சற்று உள்ளே வந்து அமருங்கள் அம்மையிர் இருக்கின்றார்கள் அவர்களோடு சற்று உலாவை பேசலான்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறார் உடனடியாக சிறுதண்டனுடைய மனைவியும் திருவண்காட்டு நங்கையும் வெளியே வந்து ஐயா தயவு உள்ளே உள்ளே வந்து எழுந்தருளி செய்யுங்கள் உங்களை தேடித்தான் என்னுடைய சிறுதொண்டர் வெளியே சென்றிருக்கிறார் என்று சொல்லவும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு இருவரும் உள்ளே வரவேற்க சிவபெருமானோ பெண்கள் இருக்கு தனியாக இருக்கும் இந்த இல்லத்தில் நான் அமரப்போவதில்லை அருகே இருக்கும் கணபதீஸ்வரத்திலே அந்த ஆத்தி கீழே நான் அமர்ந்திருப்பேன் அங்கு வந்து என்னை அழைத்து வர சொல்லுங்கள் என்று சொல்லி கிளம்பினார் ஆக இவர் வந்துட்டார் வந்த உடனேயும் எங்கு தேடினும் சிவபெருமானனுடைய அடியார்களை எங்குமே காண முடியவில்லை இன்றைய விரதம் எனக்கு குழைந்து போகுமோ என்று கவலை வருகிறேன் கவலைப்பட வேண்டாம் இதோ இப்பொழுதுதான் சிவனடியார் ஒருவர் வந்து பழுத்த நின்றார் இப்பொழுது அவர் கணபதீஸ்வரம் திருக்கோவிலில் ஆத்திமரத்திற்கும் கீழ் அமர்ந்திருக்கிறேன் என்று உங்களை அழைக்க வர சொன்னார் சென்று அழைத்து வாருங்கள் என்று சொல்ல மிகுந்த சந்தோஷத்தோடு அப்போதே உணவறிந்திய மகிழ்ச்சியோடும் அவர் வேகமாக சென்று அவரை அழைக்க நாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறைதான் உணவு உண்பேன் என்று சிவபெருமான் வைர வேடத்தில் வந்திருக்கக்கூடிய வைரவர் கூற அப்படியா ஆனாலும் எங்களுக்கு பாக்கியம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உணவு உண்ணக்கூடிய தாங்கள் எங்கள் இல்லத்தில் உணவிறந்தை இசைய பெற்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தயவுசெய்து வாருங்கள் என்று அழைக்க அதிலும் ஒரு நிபந்தனை ஐயோ என்ன நிபந்தனை சொல்லுங்கள் அதையும் நாங்கள் நிறைவேற்றி தருகின்றோம் என்று சொல்ல பசுக்கறி பசுவதை செய்து கறி சமைத்து எனக்கு உணவு அளிக்கும் பட்சத்தில் மட்டுமே நான் சாப்பிடுவேன் என்று கட்டளையிட எங்கள் மூன்று வகையான பசுக்கள் உண்டு அதை நாங்கள் உங்களுக்கு சமைத்து தருகின்றோம் தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு எழுந்தரழுங்கள் என்று கூற அடியாரே நான் கூறும் பசு நர அதாவது மனிதர்களில் இருக்கக்கூடிய பசுக்களாக நான் கொண்டிருக்கின்ற இந்த விரதத்தை நீங்கள் நிறைவேற்றி தர முடியாது உங்களால் எனக்கு சமைக்க முடியாது சென்று வாருங்கள் என்று சொன்னார் இல்லை ஐயனே என்னால் முடியும் எவ்வாறு உங்களுக்கு சமைக்க வேண்டும் எதனை சமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதன்படி நாங்கள் சமைத்து உங்களுக்கு நிச்சயமாக உணவளிப்போம் என்று மீண்டும் அவரிடத்திலே மன்றாடுகின்றார் சிவபெருமான் அந்த பைரவ வேடத்தில் இருந்து கொண்டு அடியாரை ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தையாக இருக்க வேண்டும் ஆன்மகவாக இருக்க வேண்டும் எந்தவித அங்க குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் தாய் மடியில் கிடத்தி தந்தை அறிய குழந்தையும் எந்தவிதமான எதிர்ப்பும் காட்டாமல் எனக்கு கரிசமைத்து போட வேண்டும் என்று சொல்லவுடன் இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினி பதிவில் கேட்டு மகிழலாம்